அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெல்லி மனுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு எளியவரை மதித்தல் விவேகானந்தர் ஒருமுறை பசியால் வாடி இருந்தார் அவர் வாடி இருப்பதை ஒருவர் பார்த்தார் அவரது பசியை போக்க அந்த நபர் விரும்பினார் ஐயா நீங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்களே உங்களை பார்த்தால் உணவு உண்ணாதது போல தெரிகிறது சப்பாத்தி சுடுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்களே சப்பாத்தி சுட்டுக் என்று அந்த நபர் கூறினார் விவேகானந்தர் உடனே அந்த மனிதரிடம் ஏன் நீயே எனக்கு சுட்டுக் கொடுக்க மாட்டாயா என்று வினவினார் ஐயா நானும் ஒரு ஏழை என் கைகளால் உங்களுக்கு உணவு கொடுக்க கூடாது என்றார் அந்த நபர் மற்றவர்கள் சொல்வதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நீயே சப்பாத்தி சுட்டுக் கொடு என்று கூறி அவர் சுட்டுக் கொடுத்த சப்பாத்தியை திருப்தியாக உண்டார் விவேகானந்தர் ஆம் சக மனிதர்களை வெறுத்து மெய் ஞானத்தை நாம் அடைய முடியாது கை குலுக்கும் போது உள்ளங்கை மட்டுமல்ல உள்ளமும் மென்மையானதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் சிந்திப்போம் நம்முடன் வாழும் எளியவர்களை மதித்து செயல்படுவோம் நன்றி